என்னன்னு பார்ப்போம் வாங்க அதிக வேலை காரணமாகவோ தூக்கமின்மை காரணமாகவோ கண்களில் தூசி படிவதாலேயோ அல்லது அதிக விளைச்சத்தை பாக்கிறதுனாலயோ கண்கள் சிவந்து போகும் அதனால கண்களில் நீர் வடிதல் எரிச்சல் வலி ஏற்படும் அதை போக்குறதுக்கு மூணு பாதாம் பருப்பை நன்றாக ஊற வைத்து அரைச்சு விழுதாக்கி அதனுடன் சந்தன கட்டியை எழுச்சி சந்தன விழுதையும் பாதாம் விழுதையும் ஒன்னும் கலந்து இரவு தூங்கும் முன் கண்களை மூடிக்கிட்டு கண்களுக்கு மேல மை மாதிரி இந்த கலவைய பூசி வச்சுட்டு வந்தாலே கண்கள் சிவப்புத்தன்மை நீங்கிவிடும் என்ன நேரலி உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்